فيديو لله والصلاه والسلام على رسول الله محمد يا ابيلا وانا الاله واصحابه وازواجه واهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تعالى في قران الكريم واعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هم ينفقون في السور فقتلون اصواجا صلى الله عليه புகளுக்கு சொந்தக்காரன் பரிப்பாளிப்பவன் கோசுப்பவன் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தமும் தரிசனமும் கிடைத்து உயர்தரமான சோழத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதர்களை வெற்றிக்காவை தியாகம் செய்த என நோயாளர்களும் அவர்கள் மீதிலும் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அலிஹி வசல்லான வாழ்க்கை நேரம் பேருந்துடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மீன் முஸ்லீமானவர்கள் அனைவரின் பெயரிலும் அல்லாஹ் சொல்வாராம் அல்லாவுடைய இல்லத்தில் அட்டக்கா இயத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லே வெற்றி தோல்வி கண்ணியம் கேவலம் சுவர்க்கம் நரகம் அனைத்தும் அல்லா சுபானா ஏவல் விளக்கல்களை வைத்து முடிவு செய்கிறார் ஏவல்களை கட்டளைகளை எடுத்து நடந்து விளக்கல்களை முற்றிலும் தகர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் சத்துவாவை கொண்டு உபதேசம் செய்கின்ற வசிய செய்யுங்கள் உலக வாழ்க்கையில் மனிதன் ஒவ்வொரு கனமும் அல்லாஹ் மஹாலாவுடைய பார்வை மிக்க அகன்றவன் அல்ல கபிரின் பொழுதும் அல்லாஹ் அவனை உற்று நோக்குவான் அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அல்லாவுடைய ரஹ்மத்துடைய பார்வைக்கு ஆளாக வேண்டும் மஷ்ஷருடைய மைதானம் அது எத்தனை வருடங்கள் எத்தனை காலங்கள் யுகங்கள் என்று என்னாலும் என்றாலும் தீர்மானம் செய்ய முடியாது அது காப்பியர்களுக்கு கம்சீன அல்பத்தனா ஒரு கழிய வேண்டும் அங்கே ஒரு நாள் கழிவதற்கென்றெல்லாம் அல்லா சுபம் கூறியிருக்கின்றார் என்றால் ஒரு நீண்ட சபர் நீண்ட பிரயாணம் நாங்கள் நீங்களும் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றோம் அறுபதுக்கும் பொழுது ஒரு காலம் என்று சொல்லலாம் அதிலே உயர்தரமான வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அவரை விற்றால் இந்த உலகத்தில் பாக்கியவான் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை அவர் மேற்கொள்கின்றார் திடீரென்று அவருடையது கனவு உடைந்து விடு என்பது விழிப்புணர்வுக்கு வந்திருக்கின்றார் கனவுல கண்டதில்லாம் கனவுல இல்லையே என்றொரு வாழ்க்கையை போல நானும் மோக்தா போலதன் பின்னால இந்த உலக வாழ்க்கை கழியமான சகோதரர்களை உணர்வோம் அது வெறுமனே ஒரு கனவாகத்தான் இருக்கும் நான் அனுபவித்தனவில் அனுபவித்தது மறுமை கண் மூடியதற்கு பின்னால் நனவுக்கு வரும் அந்த நேரத்துல நான் வாழ்ந்தேன் இல்லையா என்பதனை கூட அறிந்து கொள்ளவும் முடியாத சத்தரிக்கும் நிலைமை ஏற்படும் நீங்கள் ஒவ்வொருவரும் பொருத்தம் பெற வேண்டும் என்றாலும் என்று சோம்பேறிகளாக நாங்கள் மாறிவிட்டோம் தன்னால் செய்ய முடியுமான வேலையை கூட செய்யாதவர்க்கு தான் சோம்பேறி என்று சொல்லப்படும் சோம்பேறிக்கு என்ன டெசிஷன் என்ன வரை இழக்கணும் கேட்டா தன்னால் முடிந்த வேலை கூட செய்யாது வளங்கள் பெறுவதற்கு சோம்பரல் கிடையாது பவுட்கள் செய்வதற்கு சோம்பரும் கிடையாது அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு தான் எனக்கும் உங்களுக்கும் சோம்பல் கிடக்குது காலை பொருந்தில் அல்லாவுடைய அழைப்பாளர் அழைக்கிறார் அல்லாஹ் பண்ணுவா பொருத்தம் தர வா என்கிறான் அடியாதே ஏன் இன்னும் உட்கு உறக்கம் ஏன் எழுதி வருவதை கொண்டால் முடியல குளிர் நீர்ல அவளுக்கு முகம் கை கழுவதற்கு இன்னும் தாராளமாக காலையில நீராத முடியும் என்றாலும் கூட இவனுக்கு முடியுமான வேலையை கூட செய்யாமல் இருக்கின்றான் ரபு சுமான் சாராவுக்கு முன்னால் வந்து சப்பிலே முடியும் அதை கூட செய்யாதவனாக இருக்கிறான் இவன் தான் சோமேரி நான் வறுமையில நியமிக்க கூடிய அனுபவி இன்பத்தை வாழ்க்கையில உன்னை நிகழ்த்து யாரும் இல்லை என்று இருபார்த்து கட்டிக் கொண்டிருந்தாய் நான் தான் கண்டியமான அவற்றை மிகப்போர் என்றாய் இதோ உன்னுடைய மறந்துவிட்டோம் இந்த பாய தரமான வாழ்க்கையில மூழ்கிவிட்டோம் ரவுடைய கட்டளைகளை புறக்கணித்து பாவங்களின் பக்கம் விரைந்து கொண்டிருக்கின்றோம் குடும்பத்தையும் எடுத்து செல்கின்றோம் உணர்கிறோம் இல்ல ஆனால் அருண் பெற முடியும் அவருக்கு நமக்கு இருக்கிறது ஏன் தாமதம் பாவத்தை விட்டு பார்ப்போம் அல்லாஹுக்காக வேண்டி பாவம் கேட்டு பார்ப்போம் எங்களுடைய உள்ளத்தை கருவி பார்ப்போம் துன்யாவுடைய வாழ்க்கை மாறுகிறது வாழ்கின்றேன்லைப்பாடுக்கு வரும் பொழுதுதான் அன்பான சகோதரிகளே துணியாவுடைய வாழ்க்கை செலிக்கும் என்கிறதை மறந்துவிடக் கூடாது அந்த நிலைப்பாடு அல்லாவுடைய கட்டளின் வாழ்க்கை தான் இருக்கிறதே தவிர நானும் நீங்கள் பக்கம் என்கிறதை இதுவரைக்கும் கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்ள போகின்றது இந்த நேரம் ஓடியாக உங்களால் முடியாது ரோஹு கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கப்படும் தொண்டை குளிர் வெளியாகவும் அந்த சக்கரந்தின் நேரத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும் தொண்டிலிருந்து இறுதியாக வெளியாகக்கூடிய சப்தம் என்ற தோடு உயிர் வெளியாகி இருந்தது அந்த நேரம் தான் உன்னுடைய அகப்பார்வை திறக்கும் அந்த நேரம் எனக்கு ஓதிப்பாக கூடியவர்கள் யார் இருக்கிறார் நல்ல ஸ்பெஷலிஸ்டை தேடுங்கள் நல்ல உழைத்தியர்களை தேடுங்கள் என்றாம் உன்னுடைய உள்ள எண்ணங்கள் அடையும் போது அல்லா சுபா இந்த நேரம் நீ செய்யும் செய்ய மாட்டோம் என்ற அளவுக்கு உணர்த்துகின்றார் என்றால் இன்னும் என்ன இந்த மாயையில் நாங்கள் மூழ்கிருக்கிறோம் சகோதரர்கள் துனியாவில் தான் வாழ்ந்து ஆக்ராவை பெற்றுக் கொள்ள வேண்டும் துனியாவுடைய இன்பக்களை அனுபவித்துத்தான் ஆக்ராவை அடைய வேண்டும் இஸ்லாம் விதியாக்கவில்லை கட்டளை எடுத்து நடப்பதிலும் வாழ்க்கையை வாழ்க்கையாக ஆசிக்கொள்வதிலும் தான் இருக்கிறதே தவிர மற்ற அனைத்து விழியர்களும் மனோசை நிக்கிறதை மறந்துவிடக் கூடாது கொரானுக்குள்ளே புகுந்தோமாம் அதனை வாழ்க்கையாக எடுப்பதற்கு முயற்சி அருமை நாயர் அதிகமாக மேலோங்கு அவர்கள் சன்னிதானத்திலே அமர்ந்து இருக்கிறார்கள் வருகின்றது கூட்ட கூட்டமாக வருவார்கள் என்று அல்லா சொல்கிறாரே இந்த விடயத்தில் நீங்க என்ன அபிப்பிராயப்படுகின்ற இதற்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க உடனே நீ முபாரக்கான கண்ணன்கள் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது ஆச்சரியத்தோட பார்த்து கொண்டிருக்கின்ற சொன்னார் யாரோ சொன்னார் என்னுடைய அவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் வந்து அப்படியே பிரித்து விடுவார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய அந்த பாதகர்கள் கட்டளை முறியடித்தவர்கள் கவலை அவர்கள் கேட்ட ஆயத்துக்கு விளக்கம் தொடங்கினார்கள் அந்த பத்து கூட்டத்தில் முதலாம் அவர்கள் அல்லத்தினரத்தில் பண்டிகளாக வருவார்கள் இன்னும் ஒரு கூட்டத்தினர் அவர்களுடைய நிலைமையில் அவர்கள் முகத்தினால் நடந்தவர்களாக வருவார்கள் இன்று காலால் நடக்க வைத்தாலாம் முகங்களால் நடக்க வைப்பார் அவர்கள் தலை கூப்பும் துண்டிக்க வருங்க அவர்கள் அதனை விதற்கு எத்தடிப்பார்கள் அவர்களின் அருவெறுப்பாக அவர்களை அந்த வாடகை எப்படி பப்பித்துக் கொள்வது என்று அவதிப்படுவார்கள் இன்னும் சிலர்கள் விரும்பினாலான செம்பு நாளான போர் அது அவர்களுடைய உடலோடு ஒட்டி இருக்கும் அது அவர்களுடைய பயங்கரமான தோற்றத்துடன் வரவழைப்பாடு பார்ப்பவர்கள் இது என்ன பீடை இது என்ன சரித்திரியம் என்று தப்பிக்கொள்வதற்கு முயற்சிப்பார்கள் அந்த கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்ற ஆயத்துக்கு விளக்கமாக அவர்களின் மூலமாக சொல்ல வைத்தான் ஹசரத் இங்க ஒவ்வொருவரும் எந்த பாவிகள் ார்கள்டி வாழ்ந்தார்கள்ிந்தவர்கள் அல்லக்கூடியவர்களை குரங்குகளாக இன்று ஒருத்தரை நீளம் போட வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளிடத்துள்ள போய் பல காட்டு போக்குகள் சொல்லப்படுகின்றது ஒரு கூட்டத்தை ஒரு கடவுள் மனைஞ்சதுக்காக வேண்டி கட்டப்பட்டு வழிபுடும் நீங்கள் வரவழைத்துக் கொள்ளாதீர்கள் உதாரணம் வேற யாருமே கிடையாது அது மட்டும்பையும் சில கூட்டத்தினர்கள் அதற்கு எதிராக குரல் எழுப்பி அதனை சம்பவமாக மறைத்து விடுகிறார்கள் மூடி விடுகிறார்கள் தடுத்து விடுகிறார்கள் அதற்காக வேண்டிய அரசாங்க ரீதியில் தனத்தில் பயன்படுத்த மிகவும் தடுக்கக்கூடியவர்கள் மாசத்தில் அத்தியின் எல்லை மீறக்கூடியவர்கள் பாவிகள் என்றெல்லாம் எங்களுடைய சமுதாயத்திலையும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கின்றேன் இந்த வலி முதல் உதாரணம் அவருக்கு அதிகமான செல்வத்தை நாங்கள் கொடுத்தோம் பிள்ளை பாத்தியத்தை கொடுத்தோம் அவருடைய தந்தை முகீர்ராவுக்கு பிள்ளை செல்வம் இருக்கவில்லை அவன் ஒரு பெரிய செல்வங்களாக இருந்தான் அவளுடைய தாய் ஒரு ஆட்சிக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த ஆட்சி குறிப்பிடுகிற்கு நிறைந்த பாத்திரத்திலே கேவலப்படுத்துவது கிடையாது அல்லா மறைத்து கூடியவர் என்றால் குறையை வெளியாகிறார் என்றால் இவன் எங்க மோசடி காரணமாக இருக்க வேண்டும் அதே போன்ற சகோதரர்களே நமக்கு மத்தியிலும் ஈடுபடக்கூடிய அவர்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை இருக்கின்றான் இன்னும் சிலர்கள் சொல்லி திரிணது மாத்திரமல்ல இந்த எல்லா செயல்பாடுகளை செய்து அவர்களும் பிறந்தவன் இடத்துல என்ன தன்மைகள் இருக்குமோ தங்கை பேர் சொல்ல முடியாத என்னோ அது போன்றே வாழை உரிவு கொண்டு போனான் தன்னுடைய தாயின் இடத்திலே உண்மையை சொல் நான் யாருடைய பிள்ளை நான் யாருடைய பிள்ளை என்னுடைய தந்தை முசீனாவுடைய பிள்ளையா அல்லது வேற யாரின் மூலமாகவும் இந்த தான் கருத்தை சொல்கின்றார் அதாவதுல எந்த பலமும் இல்லாதவர் அவருக்கு பெரிய சொத்து செல்வர்கள் இருந்தது அதனை வேற யாருக்கும் போயிடுமோ என்ற பயத்தில் அர்ப்பணித்து உண்மை பெற்றேன் அவர்களுக்கு வருத்தம் கிடையாது என்றெல்லாம் அண்ணா சொல்வதை போல இருக்கிறதா இல்லையா சிந்தனை சென்று பார்க்க என்னுடைய கருத்து அல்ல இது சீருடைய கருத்து இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே குரங்களாக நாள மருமையில் வருவாங்க அந்த பேச்சி குழந்தைகள் அல்ல இன்று நாங்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் பண்டிகளாக வருவார்கள் இவர்கள் தான் சந்தேகமானதை குதித்தவர்கள் கையில வந்து இருக்கிறது து இந்த நேரம் நீ அதில மூழ்கிடக்கூடாது அதை அனுபவித்துக் கொடுக்கூடாது அதுல விழுந்துவிடக் கூடாது அதை நீ விட்டுவிடு அதை விட்டுவிடுவதுதான் சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு உருவாக்கும் அவர்கள் சொன்ன பதிவாக்கப்பட்டு இருக்கின்றது எனவே சந்தேக மாதிரியை குசித்தவர்கள் நிறைந்து கிடைக்குது கிளப் வழியில எங்களுடைய முஸ்லிம்கள் தொழிலைக்கு வந்து நிற்கக்கூடியவர்களும் கூடங்களை கழித்து கொண்டிருக்கின்ற அவர்கள் அடிச்சு அந்த மூன்று குதிரைகளை குடிச்சு வின் பண்றதுக்கு தோட்டிருக்கிறார் இரவெல்லாம் கடவுள் காண்கிறார் வீட்டுல சாப்பிட நாளை கேந்த மூன்று குதிரைகளும் தெரியும் அண்ணா குதிரைகளுடைய அதனால ரேஸ்தால் அல்ல அந்த குதிரையை வச்சு கலைக்கு ஆயிரம் அடித்ததுக்கு அங்க அந்த குதிரை போல வாழ்ந்தால் அது தன்னை அர்ப்பணிக்கின்றது அந்த பாயிரும் மத்தியிலே அதில் மூச்சு கிணவ போய் மூழ்கி விடுகின்றது அர்ப்பணித்து அல்லாவுடைய இந்த மூன்று குதிரைகளையும் வல்லாசல்கிறார் இந்த குதிரைக்கு நீ என்ன வாழ்க்கை இந்த காப்பனும் உங்க சொற்கு போக மாட்டாது ஆனா இந்த ஆதி உனக்கு யாரெல்லாம் இந்த சந்தேகம் மற்றும் சூது விளையாடக்கூடிய விடயங்கள்ல ஈடுபடுகிறார்களோ சூழ்ந்து முறையாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் அவர்கள் தலைக்குப்பட முகத்தினால் விழுக்கப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள் முகத்தினால் நடந்து வருவார்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலையங்கங்கள் மாற்றமாக வாழ்வு செய்த நாம் இதை போன்ற நஜிசான கொள்கைகள் தன்மைகள் இருந்தால் அதில் வந்து கப்புரத்துக்கு அண்ணாவுடைய சொன்னால் பிரபுடைய ஹதீச ரசுலாவுடைய ஹதீச முன்வைத்து திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் நிபந்தனை அல்ல அது கல்லூரிகள் வந்து சிறுதி கொண்டு தான் போக வேண்டும் என்பது மாற்றமாக நான் உன்னுடைய குடும்பத்துக்கு மனைவிக்கு தாய்க்கு பிள்ளைகளுக்கு நோயை கொடுப்பேன் நீ பிள்ளைகளை பகைவர்களாக சாட்டி விடுவேன் உனக்கு மலை போல இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையானை போல அழிப்பாளர்கள் அழிப்பார்கள் உன்னுடைய சந்ததியை கூட வாழ வைக்க மாட்டேன் என்று சொன்ன நாங்கள் வட்டிக்கு அதை விட்டு விழ முடியாதே என்கிறார்கள் இவைகளை சொன்னால் எப்படி விழுங்குறது கத்தப்பாக இருக்கதே கத்தப்பாக இருந்தாலும் கஜிவாளர்களே அல்லா சொல்லும் மருந்தை விழுங்கி விடுவோம் என்றால் விட்டு விடுவோம் என்றால் அல்லா ஹலாலாக வாழ வைப்பான் உனக்கு மலை போன்று கிடைப்பதை கொஞ்சத்தை கொண்டு பிரயோஜனம் அளிக்க செய்வான் மரணத்துக்கு பின்னால் அவர்களை நிலைமைக்கு ஏற்படுத்த மட்டுமல்ல விடியல்கள் எங்களை அகற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக மாறாது வரைக்கும் சகோதரர்களே நிச்சயமாக வெற்றி என்பது எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஏமாற்றமாக சொன்னார்கள் சிலர்கள் வருவார்கள் தன்னுடைய கை கால்கள் துன்பிக்கப்பட்டவர்களாக அவர்கள் அமைத்து விடுகிறான் அன்றைய கண்ணை தொடர்ந்து துப்பி உடனே அவனுடைய சிவத்திலே போய் விடுகின்றது அதுக்கான அசிங்கமான நீர்களை அனுப்புகின்றான் அவனுடைய வீட்டுக்கு முன்பானின் மீதும் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறார் இருக்கிறீர்களோ யார் நாங்கள் அல்லாவும் ஆக்ராவின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஜீரான்கள் என்ற இந்த அண்டை வீட்டார்களுக்கு நோயை கொடுக்க வேண்டாம் சங்கீதங்களை சொல்கின்றேன் ஆனால் அவ்வாறு செய்வதற்கு நீங்கள் மறைமுகமாக சத்தம் இல்லாமல் செய் கருத்தல்ல சகோதரர்களை முற்று முழுதாக இவைகளை விட்டும் விழ வேண்டும் அல்ஜார் நீ நீடிக்களோட அவன் விளையாடாமல் இருப்பதற்காக வேண்டி ஆனால் இன்று அன்றியவர்கள் இருக்கும் இடத்துக்கு போகின்றார்கள் முஸ்லிம்கள் தொழில்களோட இடத்துக்கு போனால் நாளாக வீட்டை வந்து தட்டுவார்கள் என்ற பயம் இதனால அவர்களுடைய ஆங்குவாரோ என்று அவர்கள் அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கடமைகளை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க வருவார்கள்த்துவான் என்று எதிர்பார்த்தான் ஆனாலும் கூட என்னுடைய எதிர்வாதி செல்வந்தன்லம் உள்ளவன் என்பதற்காக அல்லது வழங்குகிற அவன் அநியாயம் செய்தான் அதுல தனி அழியில வந்தை பாருங்க அவர்கள் மீதமாக தீர்ப்பு வழங்குவார்கள் செல்வாக்கு அப்படியான ஒருவர் தன்னுடைய வாக்கிலை தன்னுடைய தவறை எடுத்துக்கொண்டு வந்து அதன் தனிமையில்லா சலா என்னதுல எனக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் என்று ஆதரவு கூட வைக்க முடியாது நீதமானவர்கள் தான் அவர்கள் எதுவுமே இல்லாதவர் ஹசரத் அலி ஏன் இந்த பலகீனத்தை பார்த்து எனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிவிடார்களோ என்று நம்பிக்கை கூட இழக்க மாட்டார் அந்த போல புனிதர்கள் எங்க தெளிவான தருவதை ஏன் அந்த தன்மைகளை நம்மிடத்திலே உணவழைக்க முடியாது போல அந்தோன்று வரு அவர்கள் ஊமியர்களாகவும் மேலும் பேச முடியாதவர்களாகவும் செய்தர்களாகவும் வருவார்கள் யார் இவர்கள் அது வகுப்பு செய்துவிட்டால் அது ரொம்ப சுதந்திரத்தால் ஆகிவிட்டது சிலர்கள் தன்னுடைய அமல்களை கொண்டு பெருமை தற்பெருமை கொண்டார்கள் ால் பள்ள நிர்வாகம் செல்ல மாட்டாது அல்ல எனக்கு கடுமையாகவும் இல்லை மாற்றமாக நான் ஹதீஷை சொல்கின்றேன் யார் யார் எதிலிருந்து தன்னுடைய திறமைகளை பாவிக்கின்றார்களோ அவர்கள் தட்பெருமை சொல்கின்றார்கள் நானில் அடுத்தால் நடக்கேக்கிறார்கள் இந்த அவர்களுக்கு இவர்கள் ஊமேர்களாகவும் எடுப்பாட்டப்படுவார்கள் சொன்னார்கள் அடுத்து இன்னும் கூட்டத்தினர் வருவார்கள் அழுத்தி அவர்களுடைய நாவுகள் தொங்கிருக்கும் நெஞ்சு வரைக்கும் அதிலிருந்து அந்த எச்சில் தலங்கள் வடிந்து கொண்டிருக்கும் அந்த மனிதருடைய முயற்சி செய்து கொண்டு இருப்பார்கள் என்றாலும் அது தொங்கிக் கொண்டு அந்த நஜித்தை வலித்துக் கொண்டே இருக்கும் யார் இவர்கள் இவர்கள் தான் உளமா உவள் பசா இவர்கள் தான் உளமாக்கலும் சொன்னும் இவர்களுடைய வார்த்தைகள் மாற்றமாக இருந்தது என்று நீசை செய்தாய் சரி மூழ்கித்தாய் தினாவுடைய கருதியை சொன்ன உனக்கு தேடி போகும் பலனுக்கு ஆசை கொண்டாய் கரியவர்களே தன்னுடைய சொல் ஒன்றிருக்க செயல்களை மாற்றி அமைத்தவர்கள் இந்தா சொன்ன அந்த செய்திருக்கின்றார்கள் எனவே பாவத்தின் மீது வெறுப்பு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் பெரும் கோபத்தையும் திவத்தையும் உண்டு பண்ணும் என்பதற்கு ஏற்ப விரிவான சகோதரர்களே நாம் குடும்பத்துக்கு சொல்கிறோம் மானத்தை சொல்றான் சிகரெட் குடிக்காதே வாப்பா சிகரெட்டை இழுத்துக் கொண்டிருக்கிறார் மனைவி சொல்ற சொல்லு என்று ஆனால் இவன் நிலைமையில இந்த கூட்டங்கள் வருவார்கள் இன்னும் ஒரு கூட்டத்தினார்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக வருவார்கள் அவர்கள் இவள் ஒரு இந்த முறையில செயல்பட்டு அரசாங்கத்தை அழிக்க போறா என்று பற்றியொடுத்த வர்றார்கள் ஏராளம் இருக்கிறது இவர்களுக்கு எல்லாம் இவர்கள் அல்லா நெருக்கிதான் சிலுவையில் அறைந்து கொடுக்கப்பட்ட நிலைமையை கொண்டு வருவார் அடுத்த கூட்டத்தினர்கள் தான் அசத்து அவர்கள் செத்த பிணத்தை விடவும் பயங்கரமான உடையவர்களாக வருவார்கள் செந்த பிணத்தை விடவும் பயங்கரமான துருவாதையுடைய வருவார்கள் இவர்கள் நான் இவர்களை கூண்டோடு அழிக்கிறதை பயப்படல்ல ஆனாலும் ஏட உம்மஸ் கூட அழிக்கப்படும் அந்த மனோச்சை கடமைகளை தடுக்கும் என்றார்கள் அல்லாவுடைய கடமைகளை தடுத்து மனிதர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஓடிடாயே அல்லாவுடைய கடமைகளை பால்படுத்தி குடும்பத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஓடினாயே நான் வாழ்க்கை நிறைவேற்ற முடியலையே இன்று அவளுடைய ஹக்குக்கு பல புருஷர்கள் வந்துட்டு போறால் நீ அங்கிருந்து பாவம் செய்து எத்தனையோ பெண்களுடன் தரத்தமாடி கொண்டிருக்கிறாய் அந்த அக்கை கூட உனக்கு நான் நிறைவேற்ற சம்பாதிக்க பார்க்காதே குடும்பங்களுடைய அங்கே தடுத்து அல்லாவுடைய கடமைகளை தடுத்துக் கொண்டு துனியாவுல மீற வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் என்று எச்சரிக்காதே போது என்று மனப்பான்மையோடு வாழ்ந்து கொள் நீ என்னுடைய சகவாச சபாக்கன்ற மனிதர்களுக்கு இவர்கள் தான் அத்துடனே அந்த செத்த பிணத்தை விடும் கடுமையான குறுவாடு உடையவராக வரக்கூடியவர் தான் ஒரு பேர் தான் என்று சொல்கிறது மாத்தி ஆரம்பிக்க கூடிய சூறா மா முடித பொருட்களை தடுத்து வீட்டுல போ இதையும் தடுக்கிறவன் கொஞ்சம் தீட்ட கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கேட்ட உப்பு இல்ல போது தான் மாவுன் கொஞ்சம் மண்வெட்டியை கேட்டுக்கொண்டு வர சொன்ன மண்வெட்டி சில நிபந்தனைகளை இருக்கின்றார்கள் அறிவாளிகள் பயான் நடக்கும் அதற்கு கட்டாயம் வர வேண்டும் பயானுக்கு வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் என்று அவர் அங்கே நிலையங்களில் வாய்ப்பு மாட்டோம் யாராலும் பொத்த வைக்க முடியாது அல்ல மனிதனுடைய மானத்தை பாதுகாக்கிறார் பாதிக்காது மானத்தை என்று சொல்லியிருக்கிறார் நாலு அவர்கள் எங்களுக்கு தாங்க என்று கண்டியமானவர்கள் கேட்க மாட்டார்கள் கண்ணியமானவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்களை தேடி போய் குழு சீமாவும் அவர்களுடைய முகத்தில் சகோதரர்களில் இப்படி அந்த அற்ப பொருளை கூட சாப்பூட்டவர்கள் அவர்கள் அசத்தம் விடவும் मरे के जिले में आने, இது அணிவிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இது இவ்வளவு விசாலமாக இருக்காது மாற்றமாக விசாலமாக இருந்தாலும் அவர்கள் உடம்போடு ஒட்டி கொள்ளும் அது அவர்களை பொறுக்கும் வெளியாலையும் பொறுக்கும் குள்ளமாக அடித்த துலூது புதிக்காகவர்கள் சொன்னாங்க இவங்கத்தான் அது புயலா பெருமையை அழிக்கக்கூடியவர்கள் பெருமை கொடுக்கிறான் நான் யாரு தெரியுமா ஒரு நியூஸ் இல்லாமல் அவனை போல இதுவான யாருடா இல்லை சொன்னது ீங்க தெரியா யாரு என்று சொல்லி கண்ணத்தில் அரங்கிய சில முஸ்லிம்களை மாதபங்கப்படுத்தி நகரத்துக்கு போனவர்கள் ஏராளம் சகோதரர்களே தோன்றும் கண்ணத்துக்கு அந்திருப்பார் ஒருத்தருடைய மானத்தை பங்கப்படுத்தியிருப்பார் இவளுடைய பெருமையின் காரணமாக அடுத்தவரை இழிவாக்கியிருப்பார் இந்த அளவுக்கு இவருடைய அதிகாரம் கிராம சேவைக்க அழைத்து பரம்பரையாக குசித்து வந்து அனுபவித்து வந்த ஏழையுடைய ப்ரொபர்ட்டியை கூட சூறையாடி கிராமத்திலே வந்து அந்த ஏழையுடைய ப்ரொபர்ட்டியை சூறையாடக்கூடிய கூட்டமும் இது நடந்த ஒரு விஷயம் தகுதியில் சாப்பிடுக்கும் வழி இல்லாமல் பிள்ளைகளோட குடும்பத்தோட பாதையில தூங்கி தூக்கி குடிக்கிற வரலாறு எங்களுடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்வது இதெல்லாம் எதனால் நான் யார் என்று தெரியுமா என்பதை விளைவு தான் என்பதனை மறந்துவிடக் கூடாது இந்த நால ஏற்படக்கூடிய நஷ்டம் தான் நஷ்டம் துனியாவுடைய நஷ்டம் நஷ்டமே இல்லை இது நிம்பர் மேலேயே மட்டும் சொந்தம் இல்லை வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு அல்லாவும் ரசூலும் பேசக்கூடிய பேச்சு சகோதரே இந்த சொல்லப்பட்டது இருந்தாலும் கூட எடுத்து நடப்பதற்கு தயாரில்லை இதனால் வரக்கூடிய சமுதாயத்தை நல்லவர்களாக அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில இன்றைக்கு அதிகமானவங்களுக்கு இன்பர்மேஷன் இருக்குது அவர் புதிதாக புதிதாக பண்றார் இதனால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகளும் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது விரிவான சகோதரர்கள் எல்லாரும் கொண்டு படுவோம் அவர்கள் அத்துடனே அன்பான சகோதரர்களே இந்த பாவங்கள் அனைத்தும் காரணம் சீரான அறிவும் தக்குவாவும் இல்லாதான் சிலவர்களுக்கு அறிவு இருக்குது தக்குவா இல்ல இதனால பாவத்தை சர்வசாதாரமாக செய்கிறாங்க தெரியும் என்றாலும் கிடைத்துல கேட்டியா கூட்டத்தினர் நீ சொல்ல போறது என்ன என்று தெரியும் அணுகிறார்கள் எழுபது ஆயிரம் பேர் அல்லா உடனே அழித்து விட்டார் தலில் சகோதரே இந்த அடிப்படையில் அழிவுகள் ஏராளமாக அதிகமா அவர்களை தொடர்புக்குள்ளாக்குவோம் நாம் ஆய் கால தொழிலுக்கு வரும் பொழுது என்னுடைய பிள்ளைகளை அழைத்து வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மேலும் மக்கக்கூடிய முயற்சி இது பெரிய மறு வளர்ச்சி புஸ்தார்கள் அர்ப்பணிக்கின்றார்கள் தன்னுடைய காலங்கள் நேரங்களில் அந்த பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கின்றதை என்றாலும்ழழல் இல்லாததின் காரணமாக மாபெரும் விளைவுகளை சந்திக்கும் நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கிறோம் அந்த மக்கள் அல்லா புது வருடத்திற்கு ஜனவரியில அப்ளிகேஷன் போடப்படுகின்றது உங்களுடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் ால் அதற்குண்டே துனியாவுக்கு ஆக வேண்டிய அல்லி ஓத ஆரம்பிக்கும் பொழுது இல்ல மாற்றமாக நோக்கமாக உண்மையை பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை பிள்ளைகள் என்னவுகளை அவர்கள் பருவமைவதற்கு முன்னால் செய்கிறார்களோ அவைகள் அனைத்தும் அதற்காக வேண்டி மீர் செய்த உடைய பாப்பாவுடையும் பற்றோலைக்கு வருகின்றது அந்த அடிப்படையில் சகோதரர்களை அந்த பிள்ளைகளுடைய இழிவுகளின் கண்களை திறப்போம் உடைய பிரகாசத்தை இதயத்திலே ஏற்படுத்தும் அல்லாஹ் சுபஹன் நல்லதோ சமுதாயத்தை உருவாக்கித் தருவானாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக எங்கெந்திரங்களில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றோமோ அதில் அந்த சௌபா செய்வதற்குண்டான வாய்ப்பை தந்தார்கள் யாழ்நாடுமே நாங்கள் கண்ணியமானவர்களாக இடத்தில் வர வேண்டும் எங்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பாயாக பிறன் மறைவிலிருந்து மன்னிப்பின் காரணமாக எங்களுடைய சௌபாவின் காரணமாக எங்களுக்கு கேள்வி கேட்பாயாக உங்களுடைய தரிசனமும் தந்து ஒருத்தரமான சூழ்நிலை குடியிருப்பு எங்களுடைய பாவங்களை நன்மைதான் மாற்றாது யாக வாகி தவானா அனில் அஹ் துல்லா இரம்பில் அளவில்